சோத்திரம் உண்டாவதாக பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்தாவிருக்கிறது பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்தாவி கத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்தாவி என்று இந்த இடத்தில் பேதுவானவர் பரிசுத்தாவியை குறித்து குறிப்பிட்டிருக்கிறார் நம்முடைய கத்துரா குறித்து நாம் எங்கும் பிரசித்தப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் ஆண்டவர் என்று அறிவிக்கிறவர்களாக இருக்கிறோம் கத்துடை பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வாகனங்களிலே எழுதி வைத்திருப்பார்கள் ஜீசஸ் இஸ் ஏசுவே கர்த்த என்று எழுதி வைத்திருப்பார்கள் கத்துடை பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் ஏசு கிறிஸ்துவை ஒரு சாதாரண மனுஷன் என்று எல்லாரும் அந்த நாட்களிலேயே எண்ணிக்கொண்டிருந்தார்கள் அவர் மனிதன் அவர் தெய்வம் அவர்தான் ஆண்டவர் அவர்தான் கர்த்தர் அவர்தான் சிருஷ்டி கர்த்தர் என்று மக்களுக்கு அறிவிக்கும் பொருட்டாக ஜீசஸ் இஸ் லாட் என்று எழுதிவைத்திருக்கிறதை காண முடியும் கர்த்த பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இயேசு கிருசு ரட்சிக்கிறார் இயேசு கிருசு விடுதலை ஆக்குகிறார் இயேசு கிரசு பாவங்களை மன்னிக்கிறார் இயேசு கிரிசு ஒருவனுக்கு பரிசுத்தம் இயேசு கிரிசு ஒரு மனிதனுடைய வியாதிகளை நீக்குகிறார் என்று இயேசு கிருசுவை குறித்து நாம் ஏராளமாக அறிவிக்கிறது நமக்கு நன்கு தெரியும் உலகமெங்கும் உள்ள மக்களுக்கு சக்கிரசுவை குறித்ததான செய்தி சுவிசேஷமாய் நல்ல செய்தியாக எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது என்று நமக்கு நன்கு தெரியும் இந்த இயேசுவானவர் யார் என்றால் பரலோகத்தில் வந்த தேவக்குமாரன் அவர் மண்ணிலிருந்து உருவானவர் அல்ல விண்ணில் வந்தவர் என்று நாம் அறிவிக்கிறவர்களாக இருக்கிறோம் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறோம் அதேபோல பரிசுத்தாவியாகிய தெய்வத்தை குறித்தும் நாம் பிரசித்தப்படுத்த வேண்டுவது அவசியமான காரியம் இந்த பரிசுத்தாவிய தெய்வத்தினுடைய காரியங்களை குறித்து முதலாவது நாம் தெளிவாக தீர்க்கமாக அறிந்து கொள்ள வேண்டுவது அவசியம் இந்த பரிசுத்தாவியை குறித்து அனுப்பப்பட்டிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்தாவி என்று எழுதியிருக்கிறது கத்திரை பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக நம்முடைய கத்தரா இயேசு கருத்து பர்லோகத்தில் இருந்து அனுப்பப்பட்டவர் இந்த பரிசுத்தாவியை குறித்தும் அப்படியே சொல்லி இருக்கிறது பர்லோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்தாவி என்று நம்முடைய கத்தராய் ஏசு கிறிஸ்து ரோகத்தில் இருந்து அவர் கடந்து செல்ல ஆரம்பிக்கும் பொழுது அவர் வேறொரு தேற்றவாளனை உங்களுக்காக பிதா அனுப்புவார் என்று சொன்னார் வேறொரு தேற்றவாளன் அனுப்பப்படுவார் என்று அவர் அறிவித்தார் கத்திரை பரசுத்தராமத்துக்கு சோத்திரம் ஏசு கிறிசு உலகத்தில் இருந்தபொழுது அவர் தம்முடைய சீசர்களுக்கு தேற்றவாளனாக கம்ஃபர்டர் அவர்களுக்கு அவருடைய தேவைகளை சந்திக்கிறவங்க அவர்களுக்கு ஆறுதல் செய்கிறவர்களும் அவர்களை வழித்துவருமாக இருந்தார் அவர் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படக்கூடிய வேலை வந்தபோது நான் கடந்து போகிறேன் வேறொரு தேற்றவாளன் உங்களிடத்திலே வருவார் என்று அறிவித்தார் கத்திரி பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் பரிசுத்தாவியை குறித்து வேறொரு தேற்றவாளன் என்று நம்முடைய கத்ராய் ஏசு கிறிசு முன் இந்த பரிசுத்தாவியும் பரலோகத்திலிருந்து அனுப்பப்படக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் அறிந்து கத்தருக்கு அதிகமாக நன்றி செலுத்துவோமாக பர்ணோகத்திலிருந்து அருப்பப்பட்ட பரிசுத்தாவியானவர் நம்மிடத்திலே அவர் வந்திருக்கிறார் நம்மிடத்திலே அவர் தங்கியிருக்கிறார் நம்மோடு கூட அவர் இருக்கிறார் என்று நாம் அறிந்து அவருக்கு அதிகமாக சோத்திரம் செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கிறோம் கத்திர பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அதாவது நாம் வாழ்த்துதல் உரை கொடுக்கும்போது பெனடிக்ஷன் கடைசியிலே நம் ஆசீர்வாதமான வாழ்த்துதல் கொடுக்கும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லி ஆசிர்வதிக்கிறோம் ரெண்டு குரந்தியன் புத்தகம் பதிமூணாவது அதிகாரம் பதினாலாவது வாக்கத்தை வாசிக்கலாம் ரெண்டு குருந்திய பதிமூன்று பதினாலு கத்ராசு கிறிஸ்தனுடைய கிருபையும் தெய்வத்தினுடைய அன்பும் பரிசுத்தாவியனுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக என்று ஆசிர்வாதமான வார்த்தைகளை கூறி முடிக்கிறவர்களாக இருக்கிறோம் கத்திரி பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இந்த பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தாவினுடைய ஐக்கியத்திலே நிலை நிற்க வேண்டுவது அவசியமாக இருக்கிறது எப்பொழுதும் பரிசுத்தாவியோடு கூட ஐக்கியப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் பரிசுத்தாவி நம்மோடு கூட தங்கி இருக்கும்படியாக அவர் வந்திருக்கிறார் நமக்கு வாசம் செய்யும்படியாக வந்திருக்கிறார் பரிசுத்தாவியை ஒரு மனிதன் பெற்றுக் கொள்ளும் அவனோடு கூட பிதாவும் குமாரனும் வந்து அவனுக்குள்ளாக வாசம் செய்யும்படியாக வந்து என்று அறியலாம் கத்துடு பரிசுத்த நாமத்துக்கு நீங்கள் பரிசுத்தாவி தங்குகிற ஆலயமாக இருக்கிறீர்களே என்று நம்முடைய சரீரத்தை சொல்லப்பட்டிருக்கிறது மாம்சமான்குள்ளாக தேவ ஆவியானவர் எண்ணப்படுகிறது கிரிய நடப்பிக்கிறபடியாலே தெய்வத்தினுடைய திருச்சபை ஐக்கியம் இதற்குள்ளாகியானவர் இருந்து கிரிய நடிய ிய ஐ ஐக்கியம் உங்களோடு கூட இருப்பதாக என்று வாழ்த்துதல் சொன்ன பிரகாரமாக ஐக்கியம் நம்மோடு கூட என்றும் இருக்க வேண்டுவது அவசியம் இந்த ஐக்கியத்தை தெய்வத்தினுடைய பிள்ளைகள் வாஞ்சிக்க வேண்டும் விரும்ப வேண்டும் ஆசீர்வாதம் கூறும் பொழுது எல்லாரும் அமேன் என்று சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம் அமேன் என்று நம்முடைய உள்ளத்தில் இருந்து சொல்லும் பொழுது அந்த ஆசீர்வாதம் நாம் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் வந்து தங்குகிறதாக இருக்கிறது கத்தடி பரசுத்தராமத்துக்கு சூத்திரம் ஆனால் ஒவ்வொரு பகுதியும் மிகவும் விசேஷித்தது மிகவும் முக்கியமானது என்பதை நாம் நன்றாக அறிய வேண்டும் காணிக்க செலுத்துகிறோம் கத்துடைய பந்தியை ஆசரிக்கிறோம் திரு வசனத்தை கேட்கிறோம் ஜபம் பண்ணுகிறோம் இப்படி ஆராதனுடைய ஒவ்வொரு பகுதியும் அது முக்கியமானதான காரியமாக இருக்கிறது தேவாவியினால் ஒழுங்குபடுத்தப்பட்டதான சிறு சபையினால் அதாவது தேவ மனிதனால் ஒழுங்குபடுத்தப்பட்டதான இந்த ஆராதனை முறைமைகள் ஒவ்வொன்றும் ஆசீர்வாதத்திற்குரியதாக இருக்கிறது கரங்களை உயர்த்தி நம்முடைய கத்தராயிருஷனுடைய கிருபையும் பினாமி தெய்வத்தினுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அநியோனி ஐக்கியமும் இன்றும் என்றும் நாம் யாவரோடும் கூட தாக என்று சொல்லும்பங்களை நீட்டி அதை பெற்றுக் உள்ளத்தை திறந்து இருக்கிறோம் சோதனம் உண்டாவதாக இந்த ஐக்கியம் நம்மோடு கூட என்றும் இருக்க வேண்டும் பரிசுத்தாவியினுடைய ஐக்கியம் சோத்திரம் இந்த பரிசுக்கிறதான காரியங்கள் ஆளுகையில் இருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும் கத்ரா கிருசு லோகத்தில் இருந்தபொழுது அவர் தம்முடைய சீசர்களுக்கு கட்டளையிட்டார் அதை போய் செய்யுங்கள் இதை செய்யுங்கள் இப்படி நடவுங்கள் இங்கே போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் இவர்களைக்குங்கள் இவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று நம்முடைய கத்ரா ாம இருந்த பரலோகத்திற்கு எழுந்தருளி போன பின்புத்தாவிய களத்திலே அந்த ஆளுகையின் பொறுப்பை கத்துரை பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக பரிசுத்தாவினுடைய கரத்திலே அந்த ஆளுகையின் பொறுப்பை ஒப்புக் கொடுத்திருக்கிறார் பரிசுத்தாவியானவர் ஆளுகு செய்கிறவராக இருக்கிறார் திருச்சபையை ஆளுக செய்கிறவராக இருக்கிறார் கத்திரை பரிசு ராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அப்போஸ் நடவடிக்கை புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் அப்போஸ் நடவடிக்கை புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வாக்கியம் இயேசுவானவர் தான் தெரிந்து கொண்ட அப்போ சலருக்கு பரிசுத்தாவியினாலே கட்டளையிட்ட பின்பு தான் தெரிந்து கொண்ட அப்போ ாலே கட்ட பின்பு கண்டியாலேசுவானவர் கட்டளையிட்டார் திருச்சவையை ஆளுதல் செய்யும் பொறுப்பை அப்போசலிடத்திலேயே இயேசுவானவர் ஒப்படைக்கும் போது கட்டளை இட்டார் என்று எழுதியிருக்கிறது கத்தடி பரிசுத்தாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அனுபடி தேவனால் அனுப்பப்பட்ட தேவனுடைய மனிதன் அப்போசலன் பரிசுத்தாவினால் கட்டளை பெற்றவர் என்பதை நாம் அறிய வேண்டும் கத்தடு பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக இயேசுவானவர் கட்டளை கொடுத்தார் ஆனால் பரிசுத்தாவினாலேயே கட்டளை கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறது பரிசுத்தாவினுடைய விருப்பத்தின்படி அந்த கட்டளை கொடுக்கப்பட்ட என்பதை நாம் நன்கு அறிய வேண்டும் செய்யும் பொறுப்பை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் நன்கு அறிந்து தெய்வத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக கர்த்தருக்கு சோத்திரம் செலுத்துவோமாக மேலும் அதிகாரம் எட்டாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் அதிகாரம் எட்டாவது வாக்கியம் கத்துடைய பரிசுத்தாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அப்போ சங்கிய பவுல் கண்காணிகள் அதாவது மேய்ப்பர்களை பாஸ்ட்ஸை வரவழைத்து சபையை நடத்துகிறவர்களை வரவழைத்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்துக் தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவியானவர் உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் கத்திரி பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதா திருச்சபையிலே மெய்ப்பர்கள் ஏற்படுத்தப்படுகிறார் என்றால் அப்போசனார் ஏற்படுத்தப்படுகிறார் ஆனால் எழுதியிருக்கிற வார்த்தை பரிசுத்தாவினால் என்று எழுதியிருக்கிறது பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் என்று எழுதியிருக்கிறதை வாசிக்கிறோம் அதாவது திருச்சபையின் தலைமை யாமேல் தலைமையில் கைகளை வைத்து அவர்கள் ஏற்படுத்துகிறார்களோ அவர்கள் அதை பரிசுத்தாவினால் செய்கிறபடியால் பரிசுத்தாவினால் ஏற்படுத்தப்பட்டதாக இருக்கிறது அறிய வேண்டும் கத்திரி பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக தெய்வத்தினுடைய ஆளுகை முறைமைகள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் சரியாக விளங்கிக் கொள்வார்களானால் அவர்கள் பரிசுத்தாவிக்கு உட்பட்டவர்களாக இருப்பார்கள் பரிசுத்தாவினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மெய்ப்பன் இருக்கிறார் என்றால் பரிசுத்தாவிக்கு உள்ளாக இருக்கிற மக்கள் ஒழுங்காக கீழ்படிந்து அடங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஒரு மெய்ப்பன் அதாவது திருச்சபையின் தலைமையோடு கூட பரிசுத்தாவினால் ஏற்படுத்தப்பட்ட ஆளுகையின் பொறுப்பை பெற்ற தலைவரோடு கூட சரியான ஐக்கியம் வைத்து இருக்கும்பொழுது இந்த மெய்ப்பினோடு கூட மற்றவர்களும் ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டுவது அவசியம் அந்த தூய ஆவியானவர் இந்த பிரகாரம் கிரியை செய்கிறவராக இருக்கிறார் இதற்கு எதிரிடையான எந்த கிரியையும் தேவன் தாழ்த்தி போடக்கூடியவராக இருக்கிறார் கீழ்ப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் அதை அங்கீகரிப்பது கிடையாது கத்தளை பரிசு நாமத்துக்கு சோத்திரம் படி மந்தையை மெய்ப்பதற்கு உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று எழுதியிருக்கிறது கட்டளை பரிசுத்தாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அடுத்து இந்த பரிசுத்தாவியான நாம் வாசிக்கிற இந்த வேதத்தை குறித்து என்ன எழுதியிருக்கிறது என்று பாருங்கள் ரெண்டு பேதன் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி வாக்கியம் ரெண்டு பேரும் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வாக்கியம் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி வாக்கியத்தை வாசிக்கலாம் ஏவப்பட்டு மனிதர்கள் பேசினார்கள் கத்துரை பரிசு நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக பரிசுத்தாவியானவர் இயக்க மு என்று எழுதியிருக்கிறது பரிசுத்தாவியானவருடைய இயக்குதலினாலே அவர்கள் எழுதினார்கள் கத்தடி பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவது அப்போசனாகிய பவுல் அவர் எழுதும்போது இப்படி முடித்தார் என்னிடத்திலும் தேவாவியானவர் இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று கத்தரி பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அவரும் பல ஆலோசனைகளை கொடுக்கிறார் என்னிடத்திலும் தேவாவி இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார் கத்தனை பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஆனப்படினால் எழுதப்பட்ட வேத வாக்கியங்கள் எல்லாம் பரிசுத்தாவினால் அழுவப்பட்டு இருக்கிறது இதை எழுதினவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல மனுஷர்களை நம்பக்கூடாதுதான் ஆனால் தேவ மனுஷர்களை நம்ப வேண்டும் தேவ மனுஷர்கள் எழுதியிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் தேவ மனுஷர்களால் எழுதப்பட்டது வெறும் மனுஷர்களாக அல்ல தேவ மனுஷர்களால் எழுதப்பட்டிருக்கிறபடியால் அந்த தேவ மனுஷர்கள் தேவ ஆவியினால் உந்தப்பட்டு தேவ ஆவியினாலே இதை எழுதி வைத்திருக்கிறார்கள் ஆனபடி நாள் எழுதியிருக்கிற வாக்கியங்கள் எல்லாம் ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு சொந்தமானது அல்ல பரிசுத்தாவியினால் உருவார காரியம் எரேமியா என்று நாம் அறிகிறோம் எரேமியா ஒரு தீர்க்க இந்த எரேமியாவின் புஸ்தகம் எரேமியா அவருடைய விருப்பத்தை எழுதி வைக்கவில்லை அவரை ஒரு எழுது கருவியாக இறைவன் உபயோகப்படுத்தினார் இந்த வாக்கியங்கள் எல்லாம் பரிசுத்தாவி கொடுத்ததான வாக்கியமாக இருக்கிறார் இதை நாம் விசுவாசிக்கிறோம் பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக பரிசுத்தாவினால் ஏற்படுத்தப்பட்ட உருவாக்கப்பட்ட அருளப்படுகிற எந்த காரியத்தையும் நாம் அங்கீகரித்து பரிசுத்தாவிக்கு ஏற்றபடி நாம் நடந்து கொள்ள வேண்டுவது அவசியமான காரியம் இதற்கு மாறாக இந்த வேதவாக்கியத்திற்கு மாறாக யார் செயல்பட்டாலும் அவர்கள் பரிசுத்தாவிக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள் எதிர்த்தவர்களாக இருக்கிறார்கள்த்தரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஆனபடினால் எழுதப்பட்ட வேத வாக்கியங்களுக்கு மாறாக ஒன்றும் கிடையாது ஒரு உண்மையும் கிடையாது இதில் எழுதியிருக்கிறதெல்லாம் சத்தியமாக இருக்கிறது இதற்கு மாறாக உள்ளதெல்லாம் அசத்தியமாக உண்மையற்ற பொய்யாக இருக்கிறது என்பது நிச்சயமான காரியம் கத்தடி நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஆனபடினால் பரிசுத்தாமியானவர் நடப்பிக்கிறதான கிரியைகள் இந்த பரிசுத்தாமனுடைய அந்யோன்ய ஐக்கியம் நமக்கு எவ்வளவு அவசியமாக இருக்கிறது இந்த பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்டவராக இருக்கிறார் என்று அறிகிறோம் இந்த பரிசுத்தாவியானவர் அதாவது என்னென்ன கிரியைகளை நம்மளே நடப்பிக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு கூட இந்த பரிசுத்தாவினுடைய வல்லமையும் அவருடைய கிருமையையும் அவருடைய உதவியையும் அவரலே ஆட்கொள்ளப்படுகிற அனுபவத்தையும் பெற்றுக் வேண்டுவது அவசியமான காரியம் என்பதை தேவ சந்நிதானத்தில் சொல்லிக் கொள்ளாசைப்படுகிறேன் தீர்த்துவின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் தீர்த்துவின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வாக்கியம் பரிசுத்தாவியனுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரச்சித்தார் பரிசுத்தாவியனுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரச்சித்தார் பரிசுத்தாவியானவர் புதிதாக்குகிறவராக இருக்கிறார் சோத்திரம் உண்டாவதாக அதாவது இப்போ ரூமை கட்டி அதுக்கு வெள்ளை அடித்து வைத்து இருக்கிறோம் கொஞ்ச நாள் ஆக போது அழுக்கு படிந்து அழுக்காய் போய் பலசாய் போய்விடுகிறது புதிதாக்கிடுவார் சோத்திரம் புதிதோல் காணப்படும் எந்த ஒரு பொருளும் பலசாய் போவது உண்டு அதை புதிதாக்கக்கூடிய பொருளாக இருக்கிறோம் அதை பார்ப்பதற்கு புதிதான காரியம் போல் அதனுடைய அழுக்குகளெல்லாம் மறைந்து அது மிகவும் அலங்காரமாக இருக்கிறது நமக்கு தெரியும் அதே போல நம்முடைய ஜீவியத்திலே அழுக்கு படிந்து நம்முடைய ஒளி மங்கி பரிசுத்தாவினுடைய வல்லமை இழந்து நாம் கெட்டு அழிந்து போகாதபடிக்கு இந்த பரிசுத்தாவியானவர் நம்மை புதுப்பிக்கிறவராக இருக்கிறார் கத்தடி பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஆனபடினால் ஒவ்வொரு ஆத்மாவும் தங்களுடைய வாழ்க்கையிலே அசுசிகள் உண்டாகும்பொழுது சோர்வுகள் உண்டாகும்பொழுது பின்தங்கிய நிலைமைகள் உண்டாகும்பொழுது அதாவது ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டு தளர்ந்து போகிறதான சமயத்திலே இந்த பரிசுத்தாவியை தேட வேண்டுவதாக இருக்கிறது கத்துரை பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக எப்படி சுவரெல்லாம் அழுக்காய் போனபொழுது ஒரு பெயிண்டரை தேடி போகிறது போல பரிசுத்தாவியை தேட வேண்டுவதாக இருக்கிறது கத்தனை பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக பரிசுத்தாவி ஆகிய தெய்வமே என்னை பரிசுத்தம் என்னை புதுப்பிக்க விண்ணப்பிக்க வேண்டும் அவரிடத்தில் வாழ்க்கை பின்தங்கி போகிறதாக இருக்கிறது சோர்ந்து ஒளிவங்கி போகக்கூடியதாக இருக்கிறது தெய்வ தொடர்பு அற்றுப்போக கூடியதாக இருக்கிறது நான் சோர்ந்து போகிறவனாக இருக்கிறேன் என்னை பலப்படுத்தும் என்னுடைய வாழ்க்கையை புதுப்பிக்க வேண்டும் நீர் புதுப்பிக்க கூடியவர் யார் புதுப்பிக்கிறாரோ அவரிடத்தில்தான் போய் கேட்க வேண்டும் கட்டண பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அதாவது சுவரை வெளியடிப்பதற்கு போய் காயிலாங்கடக்காரங்கிட்ட போய் இதை வெள்ளையடிச்சு சொல்ல முடியாது அதுபோல நம்முடைய ஆத்மீகத்தை புதுப்பிக்க கூடியவர் இந்த பரிசுத்தாவியானவரிடத்திலே என்னை புதுப்பியும் கர்த்தாவு என்னை புதித மாற்றும் ஆண்டவரு என்று நாம் விண்ணப்பிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அவர் புதுப்பிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்கிறவராக இருக்கிறார் பாவரிக்கை செய்வதற்கு செய்கிறார் வெளிப்படுத்தல் கொடுக்கிறார் நம்முடைய குற்றங்கள் குறைகளை உணர்த்தி காண்பிக்க கூடியவராக இருக்கிறார் கடந்து போன காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி அறிவிக்கிறவராக இருக்கிறார் புதுப்பிக்கப்படுவதற்கு என்னென்ன ஏற்பாடு செய்ய வேண்டுமோ அவைகளெல்லாம் அவர் செய்கிறவராக இருக்கிறார் ஆனபடினால் புதுப்பிக்கிறவர் என்று அறிந்து கொண்டு அவரிடத்தில் போய் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள கற்று நமக்கு அனுக்கிறகம் செய்வாராக கத்தவே பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அடுத்தபடியாக பரிசுத்தாவியானவர் போதிக்கிறவராக இருக்கிறார் ஒன்று குருந்தியன் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வாக்கத்தை வாசிக்கலாம் ஒன்று குருந்தியர் இரண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வாசிக்கலாம் பரிசுத்தாவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி கத்திர பரிசுத்தாமத்துக்கு சோதனம் பரிசுத்தாவியானவர் போதிக்கிறவராக இருக்கிறார் அவரை போல போதிக்கத்தக்க ஒருவரும் கிடையாது பரிசுத்தாவியானவர் போதிக்கிறவராக இருக்கிறார் நாம் நற்போதைய பெற்றுக் கொள்வதற்கு பரிசுத்தாவிட வேண்டும் கத்திர பரிசு நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக திருச்சபைக்கு செய்தி அளிக்க வேண்டும் அதற்கு பரிசுத்தாவி ஒத்தாசையை தேட வேண்டும் அவர் தானே போதிக்கிறவராக இருக்கிறார் அவர் வரும்பொழுது என்னிடத்தில் கேள்விப்பட்டது உங்களுக்கு நினைப்பூட்டுவார் உங்களுக்கு போதனை செய்வார் என்று பரிசுத்தாவியாகிய தேவம் சொல்லி இருக்கிறதை நாம் வாசிக்கிறோம் அல்லவா ஆனபடினால் அவரிடத்தில் போய் கேட்க வேண்டும் போதிப்பதற்குரிய வார்த்தைகளை எனக்கு தரும் என்று அவரிடத்தில் அருளிச்செய்கிறவராக இருக்கிறார் ஆராய்ச்சி எல்லாம் வீணாக இருக்கிறது மனிதருடைய சிந்தனையில் உருவாகிற வார்த்தைகள் எல்லாம் விருதாவாக இருக்கிறது போதிக்கிற வார்த்தைகளை கேட்க வேண்டும் பெற்றுக் வேண்டும் போதிக்கிற படி நடக்க வேண்டும் சோத்திரம் உண்டாவதாக அதாவது போதகர்கள் தான் போதித்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்று அர்த்தம் அல்ல நீங்களும் போதகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஒவ்வொருவருக்கும் பரிசுத்தாவியானவர் ஈவாக கொடுக்கப்பட்டிருக்கிறார் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு ஏற்ற நிலையிலே நற்போதகத்தை பரிசுத்தாவியின் இடத்திலிருந்து பெற்றுக் வேண்டும் அதாவது எழுதியிருக்கிற என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு என்று எழுதியிருக்கிறது ஆனபடினால் திருச்சபைக்கு கொடுத்த வாக்கு திருச்சபையின் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள் ஆவியானவர் ஜனங்களை போதித்து நடத்தக்கூடியவராக இருக்கிறார் ஆனபடினாலே ஆண்டு ஒரு எனக்கு போதனை செய்யும் என்று பரிசுத்தாவி வேண்டும் எனக்கு அவர் உங்களுக்கு நானே போதகத்தை பெற்றுக் கொள்வேன் என்று ஒவ்வொருவரும் எண்ணிவிடக் கூடாது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வெளிப்படுத்தல் எனக்கு உண்டாகாது கத்திரி பரிசு நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவது அவரவர்களுக்கு அழைப்பின்படியும் கிருபை தேவன் பயிர்ந்தளித்த விசுவாச அளவின்படியும் அவரவர்களுக்கு கொடுக்கப்படும் ஆனபடி நான் நாம் பூரண அறிவடைவதற்கு நிறைவடைவதற்கு வைகள் எல்லாவற்றையும் நாம் பயன்படுத்த வேண்டுவதாக இருக்கிறது ஆனபடி நான் ஐயா போதிப்பார் அதன்படி நடந்து கொள்ளலாம் என்று எண்ணி விடாதபடிக்கு ஒவ்வொருவரும் தேவ காத்திருக்க வேண்டும் போதகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்னை போதித்து நடத்த வேண்டும் போதகம் அறிவடைவதற்கு என்ன அறிவடைவதற்கு தெய்வீக அறிவு அடைவதற்கு ஒரு கால காலேஜ் போதகத்தை பெறுவதற்காக என்ன போதகத்தை பெற்றுக் பல காரியங்களை குறித்து அறிந்து கொள்ளும்படியாக ஒவ்வொரு துறையிலும் அதற்கு காரியத்தை பெற்றுக்கொள்ளும்படியா அதிலே தேர்ச்சி அடையும்படியா அதிலே அறிவிலே விருத்தி அடையும்படியாக போதகத்தை தேடி இன்றைக்கு மாணவர்கள் போய் பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதே போல பரிசுத்தாவியின் இடத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும் பரிசுத்தாவி போதிக்கிற தெய்வீக அறிவை நமக்கு அருள்கிறவராக இருக்கிறார் தெய்வத்தை குறித்ததான அறிவு நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அறிந்து வருகிறோம் இன்னும் அறிய வேண்டுவது ஏராளமாக இருக்கிறது ஆனபடினால் தெய்வீக அறிவை பெற்றுக் தூய ஆவியானவரே எனக்கு போதனை செய்யும் என்று நாம் காத்திருக்க வேண்டும் கேட்க வேண்டும் அவர் போதிக்கக்கூடிய அவரை பற்றி நாம் தெரிந்தால் தானே அவரிடத்தில் போய் கேட்க முடியும் இவர் என்று தெரிந்தால் தானே அவரிடத்தை ஆட்டோக்காரர் தெரிந்து கொண்ட பின்புதானே அவரிடத்தில் அதே போல் போதிக்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்தால் எனக்கு போதும் கொடுமையா நான் நடக்க வேண்டிய வழியிலே என்னை நடத்தும் ஆண்டு ஒரு எனக்கு சொல்லித்தாரும் கர்த்தா என்று தேவனுடைய பிள்ளைகள் கேட்க வேண்டும் கேட்கும் பொழுது தூய ஆவியானவர் போதித்து நடத்துகிறவராக இருக்கிறார் இன்னும் குறித்து ரோமர்க்கு பதினாலாவது அதிகாரம் பதினேழாவது வாக்கியத்தில் வாசிக்கிறார் ரோமர் அதிகாரம் வாக்கியம் சந்தோஷம் என்று எழுதியிருக்கிறது கத்தனை என்ன செய்கிறார் திருச்சபையின் பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் கத்துணி பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக பரிசுத்தாவியானவர் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் அதாவது உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு பற்பல சந்தோஷங்கள் உண்டு அவைகளெல்லாம் வாடி போகிறதும் அழுகி போகிறதும் கெட்டுப்போகிறதும் நடத்துகிறதுமான சந்தோஷமாய் காணப்படும் ஆனால் திருச்சபையின் பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷம் உண்டு அந்த சந்தோஷம் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம் என்று எழுதியிருக்கிறது ஆனபடினால் பரிசுத்தாவியான நம்மை சந்தோஷப்படுத்துவாரான அந்த சந்தோஷத்துக்கு நிகரான சந்தோஷம் ஒன்றும் கிடையாது பெ சந்தோஷத்தை தர வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள் தெய்வத்தினுத்தாவின் இடத்திலிருந்து சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் பரிசுத்தாவியை உங்களிடத்திலே வைத்துக் நீங்கள் சந்தோஷத்தை தேடி எங்கெங்கோ அலைகிறது இவ்வளவு பரிதாபமான காரியம் பாருங்கள் சந்தோஷப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் நிறைவான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் அவரிடத்தில் இருந்து சந்தோஷத்தை நிறைவாய்ப்பு செய்வாராக அடுத்தபடியாக என்ன செய்கிறார் நடத்தக்கூடிய அதிகாரம் வாக்கியத்தை வாசிக்கலாம் அதிகாரம் வாக்கியம் தடைபண்ணப்பட்ட பரிசுத்தாவினால் நடத்தப்பட்டு பரிசுத்தாவி வெளிப்படுத்தின பிரகாரம் என்று அப்போது நடவடிக்கை ஏராளமாய் காண முடியும் பரிசுத்தாவினால் தடைப்படுத்தப்பட்டு பரிசுத்தாவினால் நடத்தப்பட்டு அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளைகளே பரிசுத்தாவியானவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார் உங்களுக்கும் அனுபவம் உண்டு அந்த அனுபவத்தை அனுபவத்தை அனல் மூட்டி எழுப்பிவிடு என்று எழுதியிருக்கிற பிரகாரம் பரிசுத்தாவினவர் நடத்தும்படி அவர் நடத்துகிறவராக இருக்கிறார் ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை நடத்தி கொண்டு போவது போல ஒரு கைடு டூரிஸ்டை நடத்தி கொண்டு போவது போல ஒரு கண்டக்டர் பஸ்ஸை நடத்தி கொண்டு போவது போல பரிசுத்தா நம்மை நடத்தொண்டு போகக்கூடியவராக இருக்கிறார் அவருடைய நடத்திப்பை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டுவது அவசியமான காரியம் ஏவப்படுகிற ஜென்று ஒருவருமே ஜபிக்காமல் இருக்கிறார்கள் என்றால் இந்த நடத்தி ஐக்கியத்தில் பழுதுபடுத்தப்பட்டிருக்கிறது அனல் குன்றி போயிருக்கிறார்கள் என்று அர்த்தம் உண்டாவதாக சில சமயங்களில் சத்தம் கேட்கும் என்ன பேசுகிறார் என்று கேட்காது சில சமயங்களில் செத்து போனதை டெட் என்று சொல்லுவார்கள் சத்தமே இல்லாத போல இருக்கும் அதை உடனே புதுப்பிக்க வேண்டும் கற்று பரசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக திருச்சபையை தேவாவியானவர் நடத்துகிறார் ஏவப்படுகிறவர்கள் ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்லும் பொழுது யாருமே ஏவாதது போல இருக்கிறது ரொம்ப தப்பான காரியம் இப்படி இருக்கக்கூடாது நாம் குழந்தைகளைப் போல இராதபடிக்கு வளர்ச்சி அடைய வேண்டுவது அவசியம் தூய் ஆவியானவருக்கு இடம் கொடுக்க வேண்டுவது அவசியம் தூயாவியான நடத்தும்படி காத்திருக்க வேண்டுவது அவசியம் கத்திரி பர்சுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஆவியானவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார் இந்த இடத்தை கட்ட வேண்டும் என்று யோசனை பண்ணி கொண்டிருந்தோம் ரெண்டு மூணு ஊழியர்களும் அதாவது சகோதரர்களும் கூடி வந்து வேலை ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஜபம் பண்ணும்படி உட்கார்ந்த உடனே தூய் ஆவியம் மகாவல்லோடு கூட ஆட்கொண்டார் எனக்குள்ளாக கத்தரை வெளிப்படுத்த எழுந்து கட்டு என்று தைரியமாக கட்டதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது கத்தரி பரசுத்தராமத்துக்கு சோத்து ஆவியானவர் கட்டளையிட்ட பின்பு இயக்குதல் கொடுத்த பின்பு நாம் செயல்படுத்தினால் பணமோ மற்ற காரியத்தை குறித்தும் கவலைப்பட வேண்டுவது அவசியம் இல்லை யாரா தருவீர்களா தருவீர்களா என்று கேட்க போவதும் கிடையாது தூய் ஆவியானவர் கட்டளையிட்டால் அவர் செய்து முடிக்கிறவராக இருப்படித்து இருக்கிறார்ட்டும்படி ஒரு இயக்குதல் உண்டாயிட்டால் நாம் எழுந்து கட்ட ஆரம்பித்து விட வேண்டுமோதான் அவருடையதாக இருக்கிறது அது என்ன ஆண்டவருக்கு பத்து லட்சமா பதினஞ்சு லட்சமா பதினைந்து கோடியோ அவர்களுக்கு அவருக்கு அது மிகவும் அற்புதமான காரியம் ஆலயத்திற்காக உபவாசம் பண்ணி ஜபம் பண்ண ஆரம்பித்தோம் ஒரு நாள் உபவாசம் போட்டு இந்த ஆலயத்திற்காக என்று உபவாசம் போட்டு சபையாரோடு கூட சேர்ந்து ஜபம் பண்ண ஜபம் பண்ண ஆரம்பி பொழுது பரிசுத்தாவியானவர் சொல்லிவிட்டு இதெல்லாம் அற்பமான காரியம் என்று அவருடைய பார்வையிலே இவைகளெல்லாம் அற்பமாக இருக்கிறது கத்துரை பரிசுத்த நாமத்துக்கு அவருடைய வேலைக்காக மாற்றம் காத்திருக்க வேண்டும் வேலை வந்தபோது எழுந்து கிரிய நட கிரிய நடப்பிக்க வேண்டும் கத்திரி பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக பரிசுத்தாவியானவர் நடத்துகிறவராக இருக்கிறார் இது திருச்சபையின் மக்களுக்கு கொடுக்கப்பட்டதான மகாபெரிய பாக்கியமாக இருக்கிறது எந்திய நம்முடைய வாழ்க்கையை நினைத்து பாருங்கள் ஒவ்வொருவரையும் கத்தர் எப்படி எப்படி எப்படி நடத்தி இருக்கிறார் என்று போக கூடாது என்று சொல்லியிருக்கிறார் போ என்று சொல்லியிருக்கிறார் செய் என்று சொல்லியிருக்கிறார் செய்யாது என்று சொல்லி ார் கத்தடி பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக நமக்குள்ளாக தேவ ஆவியானவர் இப்படி நடத்திப்பு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் நன்கு அறிந்து கொண்டு இந்த பரிசுத்தாடைய நடத்திப்புக்கு நீங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும் கீழ்ப்படிய வேண்டும் அதை தேட வேண்டும் அதை கேட்க வேண்டும் ஆவியானே நீர் அதற்காகத்தானே எனக்குள்ளாக வந்து தங்கியிருக்கிறீர் என்னை நடத்தும் ஐயா நான் இந்த காரியத்தை செய்ய போகிறேன் இது செய்ய செய்யலாமா கூடாதா என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள் கட்டளை பரிசுத்த நாமத்துக்கு ஒரு பாவமான காரியமா இருக்கட்டும் அது தூண்டப்படும் பொழுது ஆவியானவரே இதை செய்வோமா செய்ய அதன் கேட்ட உடனே செய்யாதபடிக்கு நீங்கள் வேறுபட்டு விடுவீர்கள் கட்டணாமத்துக்கு சோத்திரம் எந்த காரியத்தையும் பரிசுத்தாவியானவரை முன் நிறுத்த வேண்டும் அவரிடத்தில் ஆலோசனை பெற வேண்டும் செய்யலாமா செய்யக்கூடாதா போகலாமா போகக்கூடாதா பேசலாமா பேசக்கூடாதா கட்டுணி கிராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக எந்த காரியத்திலும் நீங்கள் ஆலோசனை பெற்றுக் கொள்ளுங்கள் தேவாவியானவர் நடத்தும்படியாக அவர் வந்திருக்கிறார் ஆனபடினால் இந்த நடத்திப்பு உண்டு என்பதை அறிந்து நீங்கள் முன்னேறி செல்ல தேவ நமக்கு அனுக்கிரகம் செய்வராக பரிசுத்தாவியானவர் ஒரு காரியத்தை நடத்த ஆரம்பித்து நாம் தைரியமாக எந்த காரியத்தையும் செய்ய முடியும் செயல்படுத்த முடியும் ஆனபடி இந்த நடத்திப்பு உண்டு இதை பெற்றுக் கொள்ளுங்கள் அந்த கருபை உண்டு அது ஊழியக்காரர்களுக்குரியது அவரவர்களுடைய தேவைக்கு தகுந்த நடத்துகிறவராக இருக்கிறார் நடத்திப்புக்கு இடம் கொடுத்து முன்னேறி மேலும் அப்போ நடவடிக்கை புத்தகம் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வாக்கத்தை வாசிக்கலாம் அதிகாரம் எட்டு கத்துரை பரிசுத்திராமத்துக்கு ஒரு நியாயாதிபதி ஒரு ஜட்ஜாக இந்த இடத்திலே இது நல்லது இது கட்டது என்று தீர்க்கும்படியாக பரிசுத்தாவியானவர் இருக்கிறார் கத்துரை பரிசுத்த நாமத்துக்கு சோத்தர் எங்களுக்கும் பரிசுத்தாவிக்கும் நலமாய் கண்டது எங்களுக்கும் பரிசுத்தாவிக்கும் நலமாய் கண்டது அனைவருக்கும் தங்களுக்கு நலமான காரியத்தை மட்டும் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் தங்களுக்கு நலமாக தோன்றுகிற காரியத்தை மட்டும் பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள் தங்களுக்கு நலமான காரியங்களை மட்டும் நடப்பிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் எங்களுக்கும் பரிசுத்தாவிக்கும் நலமாக கண்டது கத்திர பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டா எந்த காரியத்தை செய்தாலும் பேசினாலும் எந்த கிரியை நடப்பித்தாலும் எங்களுக்கும் பரிசுத்தாவிக்கும் நலமாக இருக்கிறதா என்று நாம் அவர்தான ஜட்ஜ் நாம் ஜட்ஜ் அல்லவே நமக்கு என்ன தெரியும் நமக்கு நலமாகத்தான் தெரியும் மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழிகளும் உண்டு அவற்றின் முடிவும் மரண வழிகள் என்று எழுதியிருக்கிறது ஆனால் அப்படினா நமக்கு நலமாகத்தான் தோன்றும் அநேக தங்களுக்கு நலமாக தோன்றுகிற காரியத்தான் செய்து செய்து செய்து செய்து கெட்டு நாசமாய் போகிறார்கள் ஒரு முன்னேற்றம் கிடையாது ஆனால் எங்களுக்கும் பரிசுத்தாவிக்கும் நலமாக கண்டது என்று எழுதியிருக்கிற பிரகாரம் பரிசுத்தாவிக்கு நலமாக இருக்கிறதா என்று நீங்கள் கவனித்து பாருங்கள் செய்கைகளை உங்களுடைய பேச்சை உங்களுடைய காரியங்கள் எல்லும் அவர் தீர்க்கும்படியாக அவரை ஜட்ஜாக வைத்து பாருங்கள் எல்லாம் சரியாக இருக்கும் அது தேவை ஆனபடி நாள் பரிசுத்தாவியினுடைய நீங்கள் தேடுங்கள் அவர் தீர்க்கட்டும் அவருடைய தீர்ப்பின்படி நாம் நடக்க கத்து நமக்கு அனுக்கிரகம் செய்வராக கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அடுத்தபடியாக பரிசுத்தாவியானவர் அவர் செய்கிறதான காரியம் அப்போஸ் நடவடிக்கம் ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் அப்போஸ் நடவடிக்கம் ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வாக்கியம் ஆமா சபையில வேலை செய்யணும் அதுக்கு என்ன செய்யலாம் விசாரிப்புக்காரர்கள் ஏற்பாடு செய்யலாம் என்று ஏற்பாடு செய்யப்பட்டது அப்போ சிலர்கள் கவனிக்க முடியாது ஆனபடினால் இப்படி பரிசு தாவி பெற்ற ஏழு பேரை நியமிக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்யப்பட்ட பரிசுத்தாவியும் ஞானமும் நிறைந்து நர்சாட்சி பெற்றிருக்கிற ஏழு பேரை தெரிந்து கொள்ளுங்கள் அதாவது எந்த ஒரு நற்கிரியை நடப்பித்தாலும் அது பரிசுத்தாவினால் தான் செய்ய முடியும் பரிசு தாவியானவர் நமக்கு என்ன ாமத்துக்கு சோத்திரம் வெளிப்படுத்த வேலை நடக்கும்போது ஊழியக்காரன் நிச்சயமா இருக்க வேண்டும் என்று ஆனப்படினாலும் நான் வந்து இங்க ஒண்ணும் பெரிய வேலை செய்ய போறது அல்ல அந்த இடத்துல இருக்கணும்னு கர்த்தருக்கு அட்டலேட்டு கத்திர பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஆனபடினால் தேவாவிக்கு நாம் கீழ்படிய வேண்டும் அவர் நமக்கு இந்த கிருபியை கொடுத்திருப்பாரால் எந்த ஒரு காரியத்தையும் வல்லமையினால் தான் நாம் செயல்படுத்த முடியுமே ஒழிய மற்றபடி செயல்படுத்த முடியாது ஆனபடினால் அநேகர் அரேக நற்கிரியர்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அதற்கு பரிசுத்தாவுடைய ஒத்தாசியை தேட அவர்கள் விரும்புகிறபடி செய்துவிட முடியாது அவருடைய பலத்தின்படி செய்ய முடியாது பரிசுத்தாவினுடைய பலத்தின்படி அதை செய்ய முடியும் ஆனபடினால் நற்கரிகளை செய்ய எண்ணுகிற மக்கள் இந்த பரிசுத்தாவிடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள் தேவாவியானவர் ஆட்கொண்டு நற்கரிகளை நடப்பிக்க இயக்குகிறவராக இருக்கிறார் பர்லுவத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்தாவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் எந்த ஊர்ல இருந்து அந்த ஊர்ல இருந்து வந்தவர்கள் அல்ல பர்லோகத்தில் இருந்து வந்தவர் நம்முடைய கத்ரா ஏசு கிருசு மேலோகத்தில் வந்தவர் அவர் நாசிரியத்தில் இருந்து வந்தார் என்று எண்ணிவிடக்கூடாது பர்லுவத்திலிருந்து வந்தவர் நம்முடைய கத்ரா ஏசு கிருசு பரிசுத்தாவி பர்லுவத்திலிருந்து அனுப்பப்பட்டவராக இருக்கிறார் அந்த ஆவியானவர் அப்போ சொல்னுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார் அந்த ஆவியானவர் மெய்ப்பர்களை ஏற்படுத்தியிருக்கிறார் அந்த ஆவியானவர் வசனங்களை எழுதி கொடுத்திருக்கிறார் அந்த ஆவியான வரங்களையும் வல்லமைகளையும் தேவ ஜனங்களுக்கு அருள்கிறார் அந்த ஆவியானவர் புதுப்பிக்கிறவராக இருக்கிறார் போதிக்கிறவராக இருக்கிறார் சந்தோஷப்படுத்துகிறவராக இருக்கிறார் நடத்துகிறவராக இருக்கிறார் சரியானதை காண்பிக்கிறவராக இருக்கிறார் நற்கிரியை செய்யும்படி கிருவை கொடுக்கிறவராக இருக்கிறார் கத்திரி பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் அந்த ஆவியானவர் வரங்களையும் வல்லமைகளையும் கொடுத்து வெளிப்படுத்தல்களையும் கொடுக்கிறவராக இருக்கிறார் வெளிப்படுத்தல்களை குறித்து பரிசுத்தாவி வரும்பொழுது அநேக வெளிப்படுத்தல்கள் தீர்க்க தரிசனங்கள் உண்டாகும் என்று எழுதியிருக்கிறது கத்திரி பரிசுத்த நாமத்துக்கு நம்முடைய சபையிலே வெளிப்படுத்தல் ஏராளம் இருப்பதற்கு காரணம் பரிசுத்தாவியானவர் தங்கி கிரிய நடப்பிக்கிறவராக இருக்கிறபடியாலே ஜனங்களுக்கு வெளிப்படுத்தல் கொடுக்கிறார் சொப்பனங்களை கொடுக்கிறார் காட்சிகளை கொடுக்கிறார் அநேக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆனாலும் இந்த காரியத்தில் ஒரு கவனம் தேவை வெளிப்படுத்தல் என்று சொல்ல ஒரே வெளிப்படுத்தலாக இருந்துவிட வசனம் ரொம்ப முக்கியம் அதாவது ஒரு பூ மாலை அந்த பூ ஒரு மனிதனுக்கு மாலை போட வேண்டும் என்றால் பூ தேவை அந்த பூவுக்கு நாரும் தேவை இந்த பூவை நாரிலே கட்டி ஒரு மாலையாக உருவாக்கி ஒருவனுக்கு அலங்காரமாக போடுகிறார்கள் இந்த வயத வாக்கியங்களெல்லாம் இந்த பூவு கோப்பாக இருக்கிறது இந்த வெளிப்படுத்தல்கள் எல்லாம் இந்த நாறு கோப்பாக இருக்கிறது இந்த வசனமும் இந்த வெளிப்படுத்தும் சேரும் பொழுது அது அலங்காரம் பெறும் மனம் பெறும் அநேக பூவை விட்டு விட்டு வெறும் நாரை மட்டும் கொண்டு வந்து ஊரிலே தரிசனம் வெளிப்படுத்தல் வசனத்தின்படி கீழ்ப்படியவே மாட்டாங்க வசனத்தின் நடைமுறைப்படுத்தவும் மாட்டாங்க வெளி அது பெரிய தப்பாகும் சிலர் வசனம் மட்டும்தான் வெளிப்படுத்திய தேவையில்லை என்று நாரையெல்லாம் தூரத்துக்கு போட்டுவிட்டு வெறும் பூவை கொண்டு வந்து ஒருவனுக்கு மாலை போட முயற்சித்தால் எப்படி இப்படி இருக்கக்கூடாது கத்தோட பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக வசனமும் பரிசுத்தாவுடைய வெளிப்படுத்தலும் இசைங்க இணங்கி அது அலங்காரம் பெற வேண்டுவது அவசியமாக இருக்கிறது எல்லாமே பரிசுத்தாவினால் அருளப்பட்டு இருக்கிறது பர்லுவத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்தாவி நம்மிடத்தில் வந்திருக்கிறார் அவரை சரியான முறையிலே பயன்படுத்தி அவரை பெற்றுக்கொண்டு அவருக்குள்ளாக ஆசீர்வாதமாக முன்னேறி அவர் நம்முடைய கத்திராய் இயேசு கேசனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை மாற்றிவிட வேண்டும் என்று வைராக்கிய வாங்கியுள்ளவராக அவர் நமக்காக விடவிடாமல் பரிந்து பேசுகிறார் பெருமூச்சோடு கூட வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார் ஆனபடினால் அந்த நிலையை நாம் அடைந்து கொள்ள பரிசுத்தாவியை மேன்மைப்படுத்த முக்கியப்படுத்த அவரிலே கணி கூற கர்த்த நமக்கு செய்வராக இந்த வார்த்தைகளையும் ஆசிர்வதிப்பார்கள்